ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம தோமி யோசவாதின்தத்து மூன்று திருநாம இறைவனுடைய மூன்று திருநாமங்கள் பெரியோர்களால் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று திருநாமங்களை கொண்டுதான் பிரம்மதேவன் அந்தணர்களையும் வேதங்களையும் வேள்விகளையும் படைத்தார் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் எனவே தஸ்மாத் பிரம்மதேவர் இதை உச்சரித்து இந்த படைப்பை செய்திருக்கிறார் ஆகவே ஓம்னு சொல்லணும் காரியத்தைங்கினாலும் ஓம்னு சொல்லணும் தஸ்மாத் எனவே யஜதான தப்கிரியாக யஜம் தானம் தபஸ் போன்ற செயல்கள் சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்பட்ட தர்மமான செயல்கள் ஓம் இது உதாகிருத்த ஓம் என்று சொல்லி கூறி விதானோக்தாக யஜதான தப்கிரியாக சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்ட யக்ஞதான தபஸாகிய கர்மங்கள் எல்லாம் ஓம் என்று சொல்லியே பிரபர்த்தே தொடங்கப்படுகின்றன நிகழ்த்தப்படுகின்றன சொல்லி ஆரம்பிச்சா சாஸ்திர விதியில ஏதாவது தெரியாமல் இருந்தா கூட அந்த தோஷம் போயிடும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் எப்பேற்பட்ட நிபுணனா இருந்தாலும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் செயலை பர்ஃபெக்டா பண்ண முடியாது என்று ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தில் கடைசியில் ஒரு பகுதியில் சொல்லுகிறார் சு நிபுணம் அப்படி சூக்மாபராத தரிசனத் கர்மத்தினால மோட்சம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து விசாரம் பண்ணுகிற பொழுது ஆதிசங்கரர் இதை குறிப்பிடுகிறார் யாராலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா முற்றிலும் ஒழுங்காக எந்த செயலையும் செய்துவிட முடியாது ஒரு சில குறைபாடுகள் வரத்தான் செய்யும் இனி பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் எப்படி இருந்தாலும் ஒரு குறை வரத்தான் செய்யும் சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாக்னிவா விரதாக அப்படின்னு சொல்ல போறார் ஆஹ் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும் அத நாம இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்றதுனால தொடங்குறது ஆரப்பியே சொன்னாலே அதுல ஏதா குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்கள் நீங்கி அது குணமாக மாறிவிடும் சத்குணாக பவந்தி பிரகரிஷேன வர்த்தந்தேன்னு சொன்னா அந்த யக்ஞதான தபக்னா நல்லதாகவே ஆகிவிடும் சாஸ்திர விதியில நம்ம ஏதாவது தோஷங்களை செய்தாலும் கூட ஆகவே ஸ்ரத்த முக்கியம்ங்கிறத ரொம்ப ஞாபகப்படுத்துறார் பகவான் இனி கடைசியில் அப்படித்தான் முடிக்க போறார் தஸ்மாத்து விதானோக்தாக யக்ஞதான தப்கிரியாக ஓமித்யுதாக பிரவர்த்தன் எப்பொழுது சததம் பிரம்மவாதின பிரம்மவாதினாம் வேதத்தை அறிந்தவர்களால் வேதத்தை பற்றியும் வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற கடவுளை பற்றியும் நன்றாக அறிந்து சொல்லுகின்ற பெரியோர்கள் எப்பொழுதும் ஓம் என்று உதாகரித்துத்தான் எல்லா காரியங்களையும் தொடங்குகிறார்கள்தத்திலே இருக்கு ஓமி தி பிரி தும் சர்வம் ஓமித்யே ததனுஹஸ்மவா அப்பியோஸ்ராவயே தியாஸ்ராவயந்தி ஓமி தி சாமானி காயந்தி என்று தைத்திரியோபனிஷத்தில் ஒரு மந்திரம் ஓங்கார மகிமையை பற்றி சொல்லி இருக்கிறது ஓம் என்ற சொல்லை உச்சரித்து தொடங்க வேண்டும் இடையிடையே ஓம் ஓம் என்று வரும் அப்பொழுதெல்லாம் அதை சொன்னோமே ஆனால் ஏதேனும் குற்றம் குறைபாடுகள் இருந்தாலும் அவைகள் நீங்கி அது குணமாக மாறிவிடும் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் ஆகவே ஓம் தத் சத்து இந்த மூன்று சொற்கள்ல ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணணுங்கிறத இந்த ஸ்லோகம் அழகா சொல்லி இருக்கிறது இனி அடுத்த ஸ்லோகத்தில் தத்துங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்ல போறார் நாளைக்கு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்